வணக்கம் நண்பர்களே நற்றின் ஹேரிப்பட்ட கதைசெலம் நிதி பகுதி இருநூற்றி முப்பத்தி ஏழை வழங்குவது சென்னை அரவிந்த் சில்வர் நிற மிக மிக அழகான ஒளி உடைய பெண் மானால் மயக்கி வழிநடத்தப்பட்ட ஹேரி திடீர்னு இடத்துல அந்த பெண்மான் அந்த ஒளி காணாம போக அப்படியே ஷாக்ல நிற்கிறான் மந்திரக்குள் எடுத்து அப்படியே வெளிச்சத்தை பாய்ச்சு பாக்குறான் அங்க ஒரு உரைஞ்சு போன சின்ன ஏரி இருக்கு என்னோட அந்த ஏரி கிட்டே என்ன என்ன விட்டு போச்சு யாரை என்ன தாக்க வராங்களா என்னை ஏமாத்தி கூட்டு இருந்துச்சான்னு பாக்குறான் சுத்தி எந்த சத்தமும் இல்ல காட்டுல வழக்கமா பல பல மிருகங்களோட சத்தம் ஆண்கூட்டம் மயில் கூட்டங்களோட சத்தம் இலை தலைகளோட சத்தம் தான் கேக்குது சரி இந்த குளத்துல ஏதாவது இருக்குமா அப்படி இந்த குளத்துக்குள்ள லைட்டை பாய்ச்சி பாக்குறான் இது ரூபி நிறம்முடைய பயிரை வைடூரியம் படி படிச்ச ஒரு வாழ் மாதிரியே தெரியுது நம்ம கிரைஃபண்டரோட வாழோட மேல் போகுதி இப்படிதானே இருக்கும் அப்ப இந்த குளத்துக்குள்ள வாழ் இருக்கா இது எப்படி இந்த குளத்துக்குள்ள வந்தது யார் போட்டுப்பா நான் பாக்கணும்னு நினைச்சுட்டு என்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க யாரோட யார பேட்டர்ஸ் இருக்குமோ யார் எனக்கு உதவி செய்றா எப்படி நானும் அருமையான இருக்கிறடாங்க கரெக்டா உங்களுக்கு தெரியும் இது எப்படியே எடுக்கணுமே அப்படி ஹாரி பாக்குறான் வாழ வர வைக்க மந்திரங்கள்லாம் சொல்லி பாக்குறான் ஒன்னும் நடக்கல மந்திரத்தெல்லாம் சொல்லி வர வைக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரி ஈஸியா வாழை கொடுக்குறத தரல போட்டு போயிருப்பாங்களே இது கிரைஃபண்டோட வாழ் ஒரு உண்மையான தூய்மையான கிரைஃபண்டால் தான் எடுக்க முடியும்னு நம்புள் சொன்னாரு இப்படி நான் லாஸ்ட் டைம் எடுக்கும்போது உதவி கேட்டேன் அதே மாதிரி உதவி கேட்டு பார்த்தா அதுவும் கிடைக்கல இல்ல அப்ப நான் தைரியமா என்ன பண்ணேன் ஆ என்னப்ப அந்த டைர்ல இருந்து அந்த ரிட்டல் கொடுமைப்படுத்தும் போதும் தைரியமா டம்பிடுறதான் நல்லவர் சப்போர்ட் பண்ணேன் அதே தைரியம் நீங்க எனக்கு வேற விருப்பத்துல தேவைப்படுது இந்த குளிர்ச்சியான குளத்துக்குள்ள எந்தவித உட்டையும் இல்லாம தைரியமா குதிச்சு நான் அதை எடுக்க போறேன் அது எனக்கு விதை வழி அவன் போட்டு இந்த கோட்டு சூட்டு எல்லாத்தையும் கட்டுறான் அன்றாயிரோட நிக்கிறான் மந்திர குள்ள வச்சு சொல்றான் குளத்துல மூடி இந்த பணி எல்லாம் உடஞ்சிருச்சு இப்ப குதிக்க போறேன் குதிக்கிறான் வெற்று உடம்ப குடிச்சனே குதிச்சவனே பயங்கரமா குளிர் தாங்கல அப்படியே கிரைஃபரண்டோட வாழோட உரை அப்படியே மேல தொடுறான் அவட கைமனை பகுதியை தொடுறான் கழுத்தம் கழுத்தை ங்க தெரிஞ்சோடே அதுக்குள்ள ஒரு இதய துடிப்பு அதிகமா வர்றது உணர்ந்த அதுதான் போல யாரும் யோசிச்சிட்டே இருக்கும் அவன்கிட்ட இருந்த வாழ் பிடுங்கப்படுது இன்னொரு சத்தம் வெள்ளேக்குது அருமையான திரும்ப அந்த இரும்பல் வேற மாதிரி ஆண் குரல்ல கேக்குது உனக்கு என்ன பைத்தியமாடா ட்ரெஸ் எல்லாம் பைத்தியமா வந்து வச்சுட்டு வந்திருக்க அறிவு கட்ட முண்டோம் அந்த குரல் கேட்டோன்னே ஹேரி உடம்புல ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் புது சக்தி பாய்ச்சின மாதிரி புது தெம்பு வந்து மேல பாஞ்சு வந்துட்டான் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியையும் சந்தோஷத்தையும் சக்தியும் அந்த குரல் இது அந்த சில்வர் டோ பெண்மான பார்த்ததோட மிக அதிர்ச்சிய சந்தோஷமான கொடுத்த அந்த குரல் நானே தான்ண்ட எல்லாத்தையும் உள்ள போட்டு வந்த அதுவும் அந்த கழட்டிட்டு உள்ள குதிக்கணும்னு கூட அறிவில்ல அவன் கழுத்து அவன் கழுத்து அப்படி நெறிப்பட்டது காரணம் தெரியுது ரான் அந்த அது எந்த செயின்ல தொங்கிட்டு இருந்தோ அந்த செயினை அறுத்து கட்டாயப்படுத்தி பிடுங்கி எடுத்திருக்கான் கழுத்துல இருந்து ஹாரி கழுத்து இன்னும் பயங்கரமா வலிக்குது ரானோட ஒரு கையில இன்னொரு கையில அந்த பிஞ்சு போன மாலையில அப்படியே ஹார்டாக்ஸ் தொங்குது உனக்கு தேவைப்பட்டதுன்னு நான் வந்தேன் இப்படியே வந்துட்டேன்டா வரணும்னு தோணிச்சு வந்தேன் அது உனக்கும் நான் தேவைப்பட்டேன் உங்க ரெண்டு பேருக்கு தேவைப்பட்டேன்ல பிள்ள புரியல எப்படி இங்க இங்க காட்டுலதான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படியோ இருக்கதோ தோணுச்சு உங்களை இங்கதான் பாப்பேன் மரத்துக்கு பின்னாடி வெயிட் பண்ணா பாக்கலான்னு திடீர்னு பார்த்தா ஒரு சில்வர் கலர் உருவத்துல ஒரு பெண்மான் உருவம் ஓடிச்சு அதை தோக்கி நீ பின்னாடி ஓடிட்டு இருந்த சரி ஏதோ வேகமா போயிட்டு இருக்கான் திரும்ப வருவான் பார்த்து போன்னு பார்த்தா நீ ரொம்ப நேரமா வரவே இல்லை வேற ஏதாவது பாத்தியாடா இது நிஜமான யாரோ விட்ட மாதிரி இருக்கு அவங்களோட அவங்க ஏதோ ஒரு அவங்களோட அவங்க ஏதாவது இதை கொடுக்கணும்னு நினைச்சு அஞ்ச மாதிரி இருந்தது வேற யாரையா பாத்தியா அஞ்ச கூட பாத்தியா யாரையும் இந்த உருவம் திரும்ப ஓடிச்சிடா அப்ப நீ பின்னாடி வரல அதான் உனக்கு என்னாச்சுன்னு நான் அப்ப கொளத்து பக்கமா ஓட ஆரம்பிச்சிருந்தேன் இந்த உருவம் திரும்ப ஓட்டுனத சரியா கமெண்ட் கண்டுக்கல இந்த ரெண்டு மரத்து வரியாதான் மறைஞ்சு போச்சு அப்படியா இங்க அந்த மரத்து பக்கம் ரெண்டு மரத்துக்கடியில போய் பாக்குறான் இங்க இந்த ரெண்டு மனுஷுக்கு மரத்துக்கடியில மனுஷன் போறதுக்கு வாய்ப்பே இல்லையடா இடமே இல்லையே இது வழியே தான் இந்த பூந்து போச்சுது உருவம் யார் அடிச்ச பேட்ரஸா இருக்கும் யார் அடிச்சாங்களோ இல்லையோ முதல்ல இது டூப்ளிகேட் வாழா உண்மையான வாழா எப்படா தெரியும் ஸ்னேப்ஸோட ரூம்ல டூப்ளிகேட் வாழ் தான் இருக்குன்னு சொன்னாங்க அது கண்டிப்பா டூப்ளிகேட் வாழ்னு குள்ள மனிதர்கள் அவங்களே சொல்றாங்க அது கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும் என்னைக்குமே உள்ள மனிதர்கள் போய் சொல்ல மாட்டாங்க பார்ப்போம் இது உண்மையான வாழா டூப்ளிகேட் தன் அழிக்கிற பொருள் தனக்கு பக்கத்துலே தெரிஞ்சிருக்கு டூப்ளிகேட் வாழால அதை அழிக்க முடியாதா இந்த லாக்கெட்ட துறப்பேனா நீ ஏதா அழிச்சிருவியா வாழ வச்சு என்னதான் சொல்ற நான் எப்பறம் அடிக்கிறது அப்படின்ற நீதான் பெருமையா பீத்திக்கிட்டே நீதான் வாழை எடுத்த லாக்கெட் எடுத்தன்னு பெருமையா பீத்திக்கிட்டே வாழை நாடுக்கலப்பா நான் தண்ணி ஏரிக்குள்ள குதிச்ச வாழை எடுக்கலன்னு நீதான் எடுத்த தைரியமா நீதான் வெற்றி பெற்றவன் நீதான் இது அழிக்கணும் ராணப்பி பயந்துல நிக்கிறான் இல்லடா இந்த லாக்கெட்ட கழுத்துல நான் அணிஞ்சிட்டு இருந்த சமயத்துலதான் என் மனசுல என்னென்னமோ எண்ணங்கள்லாம் தோணுச்சு அது வழக்கமா என் மனசுல தோன்ற சந்தேகங்கள் எண்ணங்கள் தான் ஆனா அந்த எண்ணங்கள் ரொம்ப என்னை பலவீனப்படுத்தி சாதனால்தான் நான் உன்னை அந்த மாதிரி தப்பு தப்பெல்லாம் பேசினேன் என்னால என்னால இந்த லாக்கெட்ட பேஸ் பண்ண முடியாதா நான் எப்படி அழிக்கிறது இப்படின் உன்னால முடியும் ஏன் பயப்படுற நீ கிரைஃபெண்டர் உண்மையான கிரைஃபெண்டர் நீதான் தைரியமா அந்த வாழை எடுத்த நீதான் ஏன் உயிரை காப்பாத்திருக்க உன்னால இந்த சின்ன விஷயம் முடியாதா கண்டிப்பா உன்னால முடியிறான் கமான் ஹரிக்கி என்னதான் இருந்தாலும் டம்புளிட்ட சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள்லாம் அவனுக்கு தெரியும் யார் யாருக்கு உரிமையான பொருளோ எந்த பொருள் யாருக்கு உரிமையானதோ அவங்கதான் அந்த பொருளுக்கான வேலையையும் அந்த பொருளை வச்சு செய்யணும்னு டம்புள்கிட்ட சொல்லிக் கொடுத்த ஹாரிக்கி தெரியும் ராணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் அது சரிடா ஏதோ சொல்ற ஆமா அந்த லாக்கெட் அப்ப திறக்கிறது அதை எப்படி பல பேர் ட்ரை பண்ணி கிரீச்சர் எல்லாம் சொல்லிச்சே யாராலையும் துறக்க எனக்கு புரிஞ்சிச்சரா இப்பதான் கொன்னால் நஜினியோட நாகினியோட மாபெரும் அனுபவம் எனக்கு கிடைச்சது இந்த லாக்கெட்டை துறக்கிறதுக்கு பார்சல் டிக் பாம்பு பாஷையில் தான் பேசணும் சோ நீ லாக்கெட்ட இந்த வாழை வச்சுக்கோ நான் லாக்கெட்டை கையில வச்சுட்டு நானே துறக்கிறேன் நான் ஒன் டூ த்ரீ ஓப்பன்னு பாம்பு பாஷையில சொல்லுவேன் உடனே லாக்கெட்ட வாழ வச்சு அடிச்சு தொலைச்சிட ஒட்டச்சு எடுத்துடுறேன் வாழோட வாழ வச்சு இதை தாக்கணும்னு இதை அழிஞ்சிருப்பார் ஹரி சொல்றான் வா பாம்பு பாஷையில சொன்னனே அந்த லாக்கெட் தங்க நிற லாக்கெட் ரெண்டா துறக்குது அதோட கதவுகள் வழியா ராக்குறான் டாம் ரிடிலோட உருவம் அப்படியே அவனோட தலை அப்படியே வெளி வருது சீக்கிரம் அடிதான் உன்னுடைய மனசு எனக்கு அப்படியே கண்ணாடியா தெரியுது உன்னுடைய பயங்களும் உன்னுடைய கனவுகளும் எனக்கு தெரியும் நீ காண்கிற இன்ப கனவுகளும் நிஜம் நீ பயந்து பயந்து சாகிறது நிஜம் ரெண்டுமே நடக்கும் நீ சீக்கிரம் அடியா என்ன பண்ணிட்டு இருக்கான் நீ பயத்தில் நிக்கிறான் அது தான் மனசுல இருக்கெல்லாம் சொல்லி சொல்லிடுவோன்ற பயத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்கிறான் உன்னுடைய அன்னையால் புறக்கணிக்கப்பட்ட ஒரே பிள்ளை கடைசியா அவ பெண் மன பெண் பெண் குழந்தை வேணும் வேணும்னு ஆசைப்பட்டா நீ பிறந்த துளச்ச கடைசியில நீ காதலின்னு நம்புறியே அவளும் ஒன்னல பண்ணல அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவனதான் லவ் பண்றா நீ என்னத்துக்கிறாழாய்க்கு பள்ளிலே பேமஸ் இல்ல ஒரு புகழ் வாய்ந்தவன் கூட ஒட்டிக்கிட்டு அவனோட அடிவரடியா ஒரு கை கூலியா தான் செயல்படுற உன்ன இந்த உலகமும் ஒரு குப்பையா தான் கேட்டுது என்ன பண்ணிட்டு இருக்க கோவத்துல அப்படியே மந்திர கோல அப்படியே மேல என்ன தூக்காம வாழை எடுத்து தூக்குறான் வாழ் அப்படியே தலைக்கு மேல வச்சிருக்கான் எப்பையும் தாக்குற மாதிரி அப்படியே அந்த கண்ணுல இருந்து இரண்டு உருவங்கள் வெளியே வந்து அந்த லாக்கெட்டோட ரெண்டு சைடு நிக்குது ஒண்ணு ஹெர்மியானி இன்னொன்னு வலது பக்கம் ஹாரி நிக்கிறான் சீக்கிரம் அடி நம்பாத பைத்தியக்காரா பைத்தியக்காரா அப்படின்னு ஹாரி அந்த புது உருவம் நீ அவனோட குரல் தான் மகனா கரே சரியா சொன்ன இவன் எல்லாம் ஒருத்தி லவ் பண்ணுவானா அதுக்கெல்லாம் இவனுக்கு என்ன தவி இருக்கு ஒரு மனுஷை லவ் பண்ணுவானா பொட்ட பேல கமாண்டாலிங் ஹேரி அப்படியே பாம்பு மாதிரியே அப்படியே பின்னி கட்டி பிடிக்கிறாள் மனசுல வந்த பயங்கர கோபத்துல வாழ் எடுத்து ஒரே அடி அப்படி லாக்கெட் பீஸ் பீச உடஞ்சிருச்சு அதில் வந்த உருவம் எல்லாம் காணாம போயிருச்சு ரான் அப்படியே கீழே அப்படியே ஸ்தம்பிச்சு உட்காந்துட்டான் ஹாரி உண்மையெல்லாம் தெரியுது ரான் எப்படியே அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டான்னு தான் மனசுல இருந்த சந்தேகங்களை தான் அந்த லாக்கெட் பிரதிபலிச்சிருக்கு நம்ம டைரிய திறக்கும்போதும் அதுல இருந்து வந்த உருவம் அப்படிதான் என் மனசுல இந்த பயங்களை எல்லாம் பிரதிபலிச்சது டம்பிள் அந்த மோதிரத்தை தான் கையில் அணிஞ்சதுக்கு காரணமும் இதே மாதிரி ஏதோ ஒரு காரணமா தான் இருக்கணும் அவனுக்கு தெரியுது ரான் தான் மனசுல இந்த சந்தேகங்களை அந்த வாழ் அப்படியே எடுத்து காட்டிருச்சு அதை ஹேரி முன்னாடி வெளிப்படுத்திட்டோமன்ற வெக்கம் தனக்கு ஹர்மியானி மொழி ஹேரி மலி இந்த சந்தேகத்தினால அந்த கோபத்தினால ஒரு விதத்துல நன்மையே நடந்துச்சுன்னு ஹேரிக்கு சந்தோஷனாலும் அந்த கோவம் சந்தேகமும் வெளிப்பட்டுருச்சுன்னு வெக்கம் அவமானம் முடி உட்காந்துருக்கிறான் ஹாரி ரான் கொண்டு அந்த துணிப்பை அவனோட ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் கொண்ட அந்த பைய தான் தோல்ல தூக்குறான் கமான் கமான் நீ ஜெயிச்சுட்ட ஜெயிச்சுட்ட வாடா வாடா போலாம் ரா இதெல்லாம் இந்த லாக்கெட் சொன்னதெல்லாம் போயிடா நீ இல்லாம நாங்க சந்தோஷமா இல்ல நாங்க எவ்வளவு வருத்தம் தான் தெரியுமா அதுவும் என்னோட அருமையானி தான் ரொம்ப கஷ்டப்பட்டா நீ இல்லாம வா வாழ்க்கையே சூனியமான மாதிரி இருந்தது என்கிட்ட முகம் கூட பேசல எவ்வளவு இரவுகள் எவ்வளவு புகழ் நாங்க ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச கூட பாக்காம உட்கார்ந்து தெரியுமாடா வாடா நீ அவ்வளவு நேர பார்த்தாதான் உனக்கு புரியும் இவ்வா இவா இல்லடா நான் சந்தேக இல்லடா நானும் அருமையான என்னைக்குமே அண்ணன் தங்கச்சியா தான் பழகிருக்கோம் இந்த லாக்கெட் வந்து அதை பத்தி எனக்கு தெரியும் அந்த டைரியை திறக்கும் போதே அதுல இருந்து அந்த டாம்ரெட் இந்த மாதிரிதான் இறக்கு இருந்தது ஓ மனசுல இருந்த ஆள் பயங்களை தான் அது காட்டுமே தவிர அது சொல்றா உண்மை இல்ல நீ வா நீ இல்லாம ரொம்ப துடிதிச்சு தவிச்சு போயிட்டோம் நாங்க இவ்வளவு இடத்துல சாகலாம் சாகக்கெல்லாம் கிடந்தோம் நாங்க மரணத்தின் வாசல் வரையை போய் திரும்பி வந்திருக்கோம் நீ இல்லாம இந்த வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிடுச்சு நீ வாடின்னு ராண கையை டென்ட் நோக்கி கூட்டிட்டு போறான் ஏ ஹர்மியாடி வாடி வா சீக்கிரம் வந்துரு என்ன பண்ணிட்டு இருக்க என் டென்ட்டுக்குள்ள போய் ஹர்மியனி எழுப்புறான் என்ன ஏதோ பிரச்சனையா சீக்கிரம் சீக்கிரம் நம்ம பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்கா இருப்பாரு ஹர்மியன் எப்படி எந்திரிச்சு பாக்குறா முன்னாடி ரான் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படி ஸ்டைலா நிக்கிறான் ஹெர்மியன் எப்படியே வந்து அப்படியே முடிச்சு உத்து உத்து பாக்குறா என்னடி என்ன டவுட் நான் ரான் என்னடிக்கிற பிடிச்சு பின்னாடி கிட்ட மந்திரக்கோல அவடுங்க வந்தேன்னே தடுப்பு சுவர் எழுப்பிட்டா ஹாரி அவளோட ராண் பக்கமும் போக ஹாரி பக்கம் போக முடியல ஒழுங்க முடியாத மந்திர குழு இந்த நான் என்ன நினைச்சிருந்தான் இஷ்டத்துக்கு போகலாம் வருவான் இவனுக்காய் காத்துல ஏண்டி ஏன் டென்ஷன் வந்துட்டே ஆமா வருவா இருந்தான் இருந்தோம் என்ன ஹரி இவன் திடீர்னு வருவான் விடு விடு விடு ஏண்டி டென்ஷன் ஏன் இப்ப என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையா நான் கிட்டத்தட்ட சாவக்கட தெரியுமா நீங்க செத்து எனக்கு தெரிஞ்சிருக்குண்டி அப்படி யார நீ ஷாக்குல நிக்கிற என்ன நினைச்சிட்டு இருக்க உங்களை பத்தி யாருக்குமே தெரியாது நினைச்சுட்டு இருக்க டிவி ரேடியோ எல்லாத்துலயும் ஒண்ணு தேடிட்டு இருக்கதான் நியூஸ் வருது நீங்க செத்து போனீங்கன்னா உடனே நியூஸ் வந்திருக்கோம் அது மட்டும் இல்ல நீங்க உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போன உடனே என்ன பிரிச்சு போனேன் நான் போன உடனே ஒன்னு முடிச்சு முடிவு என்ன ஸ்நாச்சஸ் பிடிச்சிட்டேங்க யார் ஸ்நாச்சஸ் என்ன சொல்ற யார் இந்த ஸ்நாச்சஸ் அவங்க ராண பிடிச்சாங்க தொடரும்